வணக்கம் நேயர்களே நற்றினியின் வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் எடிசன் விளைவை கண்டுணர்ந்து அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொன்னம்பலம் அருணாச்சலம் அவர்களுக்கு சர்பட்டம் பக்கிங்ஹாம் அரண்மனையில் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சோவியத் நீராவி கப்பல் செல்யூஸ்கின் ஆர்க்டிக் பெருங்கடலில் மூழ்கியது ஆயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது சோவியத் படைகள் ஹங்கேரியின் புட்டபெஸ்ட் நகரை ஹிட்லரின் நாசி படைகளிடமிருந்து மீட்டன ஆயிரத்தி ஆண்டு பிராங்க் செல்வி என்ற விளையாட்டு வீரர் கிளப் பாஸ்கெட் பால் போட்டிகளில் நூறு புள்ளிகளை குவித்த வீரர் என்ற ஒரே ஆட்டத்தில் நூறு புள்ளிகளை குவித்த வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்ஸ் தனது முதலாவது அணுகுண்டை சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டு ஜெர்மனிகளும் இணைவது குறித்த இரண்டு கட்ட திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி ஓராம் ஆண்டு வளைகுடா போரின் போது தீவிரவாதிகள் முகாம் என சந்தேகிக்கப்பட்டு நேச அணியினரால் ஒரு பதுங்குகுழி வெடிகுண்டு வீசி தாக்கப்பட்டது இதில் ஈராக் பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நேபாள மக்கள் புரட்சி மாவோயிசவாத போராளிகளால் ஆரம்பிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமெரிக்காவும் ஐரோப்பிய விண்வெளி கலகமும் இணைந்து சனி கோள் ஆய்வுக்குச் செலுத்திய காசினி விண்கலம் சனியின் காலிப்சோ எபிமீதியஸ் ஜானஸ் டெத்னைஸ் மற்றும் மிமாஸ் ஆகிய சந்திரன்களை தொலைவில் கடந்து சென்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சரோஜினி நாயுடு இந்திய சுதந்திர போட்ட இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ மருதகாசி தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வே யோகேஸ்வரன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ரூபயா பண்டா ஜாம்பியா அரசு தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ரிச்சர்ட் வாக்னர் ஜெர்மன் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செய்கு தம்பி பாவலர் தமிழறிஞர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிருத்திகா தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாலு மகேந்திரா தமிழ் திரைப்பட இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் இன்று உலக வானொலி நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே